வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் சப்படலம் பொந்திகள் வரையின் நின்றும் குறுமுனி புவியாரா தென் திசை கேகும் எல்லை இளவல் வாழ்க்கை வந்திரல் மாயமோதூர் வந்து எய்தாண்டை வைகும் அன்றிலம் பேர் பெற்று உள்ள அவுணன் அத்தன்மை கண்டான் வானுயர் உலகம் தன்னை வசுந்தரையாக்கும் பாறை ஏனையகனமாக்கும் எரிதிரைப் பறவை தன்னை மேர் நிமேர் பிரங்களாக்கும் வெற்பினைப் புனரியாக்கும் பானுவை மதியமாக்கும் மதியினைப் பகலாச்செய்யும் அணுவினை மேரு ஆக்கும் அன்னது ஓர் மேறு வெற்பையின் நுணுகி அணுவேயாக்கும் நொய்து எனப் புவனிதன்னை புணறியது ஆக்கும் நேமிப் புணரியைப் புவனம் ஆக்கும் இணர் ஒரு நேமி தீயை எல்லை நீராகச் செய்யும் கண்ணலின் அயுதத் தொன்றிற் கடவுளற்கேனும் நீ தோர் என்னவர் தங்கட்கேனும் எனப் பல மாயஞ்சூழ்ந்து பன்னெடுங்காலஞ்செல்லப்படுத்திடும் என்னின் அம்மா அன்னவன் வன்மையாவும் ஆரறிந்துரைக் கற்பால அத்தகுத்தகுவர் கோமான் அடர்க்கிற உஞ்சன் என்போன் மெய்த்தமிழ் முனிவன் செல்லும் வியநெறி விந்தமே போல் கொத்துயர் குவடு மல்கிக் குன்றுருக்கொண்டு தன்பால் உய்திடுமாறு போக்கி உறுதலும் குறியோன் கண்டான் காண்டலும் வியந்து நன்றிக் கடிவரை நடுவண்ணாக ஏன்தோர் அர்த்தம் உண்டால் இவ்வழி நடத்தும் என்ன ஆண்டு அதன் இடையே போக அன்னெறி குரோச எல்லை மாண்டலும் இளதே ஆக மற்ற ஒரு சுரம் உற்றன்றே அந்நெறி கண்டு தொல் நூல் அறை முனி ஏகலோடும் செல் நெறிமேல் இன்று ஆகத் திரும்பினன் செல்லும் காலை முன்குழ நெறியும் காணான் முனிவரன்மயங்கவோர் சார் பின்னொரு வட்டை கண்டு பேதுரல்லோடும் போனான் ஆறது செல்லுமெல்லை அடலரி கனைந்து சூழ சூறைகள் மயங்க மங்குல் துண்ணென மாறி தூவ உருமுச்சிந்த வல்லிருட்படலை சுற்ற வீரகள் மாயை சூழ்ந்தான் எருள் வலி அவுணர்கோமான் மட்டு ஒரு குறிய செம்மல் மற்றும் அது நோக்கித் தீயோர் பட்டிமை ஒழுக்கு இது என்ன பயின்றிடு போத நீராள் பான்மை நாட ஊழ்திறம் தெரிதலோடும் கட்டு அழல் என்ன சீரி கரதலம் புடைத்து நக்கான் நன்று நன்று அவனன் கொல்லாம் நமக்கிது புரியுநீரான் இன்றிவன் வன்மை நீப்பன் யானென உணவையோன் குன்றொருவதனிற்குற்றிக் குறுமுனி பாணி தண்டால் துன்றிரும் பூழையாக்கிச் சூழிவை புகழலுற்றான் மான்மதி பெறாத வெய்ய்ய் மற்றும் நின் தொன்மை நீங்கி நீழ்மலையாகி ஈண்டே நின்று தீ அவுணர்க்கெல்லாம் ஏன்மிகும் இருக்கையாகியரும் தவத்தோர்க்கும் ஏனைச் சேன்மலிக் கடவுளோக்கும் தீத்தொழில் இழைத்தி பல்னாள் மாற்படு நமது பாணி வலி கெழு தண்டால் ஒன்றன் பார்ப்படு புழைகள் யாவும் பலபலமாயைக்கு எல்லாம் ஏற்புடை இருக்கையாக எம்பிரான் உதவும் செவ்வேள் வேல்படை தன்னில் பின்னால் விழிகுதி விரைவின் என்றான் பழிதரும் இணைய சாபம் பகர்ந்து தன் சிறகன் தன்னில் ஒழித்தரு புனலை வாங்கி உளங்கொள் மந்திரத்தால் வீசி அழித்தரமாயை நீக்கி ஆண்டொறீயி மீண்டு தென்பால் வழியது செவ்வன் நாடி முனிவன் போனான்